குர்பானி கொடுத்தவர் போலாவார் மூன்றாம் நேரத்தில் வந்தால் கொம்புடைய ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார் நான்காம் நேரத்தில் வந்தால் ஒரு கோடியை குர்பானி கொடுத்தவர் போலாவார் ஐந்தாம் நேரத்தில் வந்தால் முட்டையை குர்பானி கொடுத்தவர் போலாவார் இமாம் பள்ளிக்குள் வந்துவிட்டால் வானவர்கள் ஆஜராகி போதனையை கேட்கிறார்கள் இதை அபூஹரேராவலியில்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள்